ஒருவர் வணங்கும் போது தூக்கம் காரணமாக வசனம் நாவில் சரியாக தடுமாற்றம் ஏற்பட்டால் தான் கூறுவதையே அவர் அறியாத நிலையில் இருந்தால் அவர் படுத்துக் கொள்ளட்டும் என்று நபி சல்லம் அலிசல்ல